ம் பிரபாரிஜாத்தய தோத்தவேத்யானயா கீதாஹே நமராஜன்மத்தியசம்ஸ்மத்தியுதம் கேஷவர்ஜுனோப்பு புண்ணியம் ஹிருஷ்யா முஞ்சயர்மேலும் சொல்லுகிறார் ஹே ராஜன் ஓ அரசனே திருதராஷ்ட்ரமே எனக்கு இந்த சாஸ்திரத்தை கேட்டு ஒரே ஆனந்தமாக இருக்குங்கிறார் இமம் சம்பாதம் சம்ஸ்மிருத்திய சம்ஸ்மிருத்திய கேசவ அர்ஜுனையோகோ இமம் அற்புதம் சம்பாதம் சம்ஸ்மிருத்திய சம்ஸ்மிருத்திய இந்த கேசவன் கேசவனாகிய கிருஷ்ணன் அர்ஜுனன் இவர்கள் இருவருக்கும் இடையிலே நடந்த இந்த சம்பாதத்தை இந்த தெய்வீகமான கேள்வி பதில் ரூபமான உரையாடலை அற்புதமான வாழ்க்கையில் இதை போன்ற ஒரு நிகழ்ச்சியை யாராலும் பார்ப்பதற்கு கிடைக்கவே கிடைக்காது அரிதிலும் அரிதிலும் அரிதிலும் அரிதானல் அப்பேற்பட்ட இந்த சம்பாதத்தை சம்ஸ்மிருத்திய சம்ஸ்மிருத்திய ஸ்மிருத்தியன்னா நினைத்துன்னு அர்த்தம் சம்ஸ்மிருத்தியன்னா நன்றாக நினைத்து நினைத்துன்னு அர்த்தம் ஆ சம்ஸ்மிருத்திய சம்ஸ்மிருத்தியன்னு ரெண்டு தடவை சொல்கிறார் நினச்சி நினைச்சு அது மாத்திரமில்லை இந்த சம்பாதத்துக்கு இன்னொரு அட்ஜெக்டிவ் சொல்கிறார் புண்ணியம் சம்பாதம்ங்கிற இந்த புண்ணிதமான இதை படித்தாலே கேட்டாலே நமக்கு புண்ணியம் கிடைக்கும் வாழ்க்கைக்கு தேவையான வளங்களும் கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலே மன அமைதி ஒரு நாளும் நம்மை விட்டு நீங்காது அப்பேற்பட்ட இந்த சம்பாதத்தை நினைத்து நினைத்து முகுஹு முகு ஹிருஷ்யாமிச்ச கேட்டு கேட்டு புண்ணியத்தையும் நிறைய சம்பாதிக்கிறோம் அது மாத்திரமல்ல அடிக்கடி நான் வந்து புழகாங்கிதம் அடைகிறேன்கிறார் அந்த நினைச்சாலே எனக்கு அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்குது முகுஹு முகுஹுன்னா அடிக்கடின்னு அர்த்தம் அடிக்கடி இடைவிடாமல் ஹிருஷ்யாமி மனசில் ஆழமாக சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு இதை வர்ணிக்கிறார் ஆ இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இதுதான் ஓ திருதராஷ்டிர மன்னனே கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த இந்த தெய்வீகமான புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய அத்தமான இந்த உரையாடலை நினைத்து நினைத்து நான் அடிக்கடி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் புலகாங்கிதமடைகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கிறார் ராஜன் சம்ஸ்மிருத்திய சம்ஸ்மிருத்திய சம்வாதமிமத்புதம் கேசவ அர்ஜுனயோ புண்ணியம் ஹிருஷ்யாமிச்சமுஹுர்முகு எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்து நல்வாழ்த்துக்கள் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு ஏழு பூஜ்யம் எட்டு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் அறிவும்